வணக்கம் நேர்கிலே நட்டினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்த செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆண்டு அமெரிக்க புரட்சி போரின் போது பிரிட்டன் ராணுவ தளபதி தாமஸ் கேஜ் பிறப்பித்த ராணுவ சட்டத்தின்படி தமது ஆயுதங்களை கீழே வைக்கும் அனைத்து குடியேற்றக்காரர்களுக்கும் மன்னிப்பு அளிப்பதாக அறிவிக்கப்பட்டது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆண்டு போரிஸ் எல்சின் அவர்கள் ரஷ்ய குடியரசின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையின் மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை கிராமத்தில் அறுபத்தி தமிழர்கள் இலங்கை இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நேட்டோ தலைமையிலான ஐநா அமைதிப்படை கொசோவோவினில் நுழைந்தது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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜார்ஜ் ஹெச்டபிள்யூ புஷ் அமெரிக்காவின் நாற்பத்தி அதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜி வடிவேலு இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் மற்றும் பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு பத்மினி தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தாமஸ் சி ஜார்டன் ஆங்கில விலங்கியலாளர் தாவரவியலாளர் மற்றும் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிபில் கார்த்திகேசு இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானியரை எதிர்த்து போராடிய மலேசிய தமிழ் பெண்ணிவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கிரிகோரி பெக் அமெரிக்க நடிகர் மற்றும் அரசியல் செயல்பாட்டாளர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு எலினோர் ஓசிட்ரம் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளியலாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வாண்டு தமிழகை எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கொடுக்கா புலி செல்வராஜ் தென்னிந்திய நகைச்சுவை நடிகர் இந்நாளின் சிறப்புகள் பின்லாந்து நாட்டில் பிலிப்பைன்ஸ் விடுதலை ரஷ்யாவில் ரஷ்ய தினம் நாட்டில் குழந்தைகள் தினம் மற்றும் சர்வதேச குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே